அக்டோபர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது நச்சினையின் பொது அறிவு மயிலாடுதுறை காயத்ரி நேற்றைய கேட்கப்பட்ட நச்சினையின் பொது அறிவு குவியல் விடைகள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் டிஜிட்டல் வாழ்க்கை தர குறியீட்டில் இந்தியாவின் இடம் ஐம்பத்தி இடம் இரண்டு உலகில் அதிகம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட கோவிட் தொடர்பு தடமறிதல் செயலி ஆரோக்கிய சேது மூன்று தோற்ற கோட்பாடுகள் பற்றி விதிகளானது எந்த அமைச்சகத்துடன் தொடர்புடையது நிதி அமைச்சகம் இன்றைய நச்சினையின் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்கான கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் தேசிய புற்றுநோய் தரவுகள் திட்டத்தின் அறிக்கையானது யாரால் வெளியிடப்பட்டது இரண்டு எந்த சட்டத்தின் கீழ் தேசிய தேர்வு முகமையானது பதிவு செய்யப்படும் மூன்று எந்த கிரகத்திற்கு ஓஷன் வேர்ல்ட் என்ற தகுதி நிலை வழங்கப்பட்டுள்ளது நன்றி மீண்டும் சந்திப்போம் நேயர்களே